ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மஹம் ஸ்ராதங்கர தலைப்பில் ஸ்ராத்தினுடைய பெருமைகளை விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியாருடைய சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அப்படி பரஷுராமருக்கும் பீஷ்மாச்சாரியாளுக்கும் யுத்தம் ஆரம்பம் ஆகிடுது ஒரு பொண்ணு அந்த யுத்தம் ஆரம்பமாக போகிறது அப்போது வந்து குருவான பரஷுராமருக்கு நமஸ்காரம் பண்ணினார் பீஷ்மாச்சாரியாள் நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டார் எனக்கே இந்த யுத்தத்தில் ஜெயம் வரணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டார் பீஷ்மாச்சாரியாள் அவர் அதை யுத்தம் பண்ணி தீர்மானம் பண்ணுவோம்னுட்டார் பரஷுராம் ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஆரம்பமாகிடுது அப்படி யுத்தம் ஆரம்பமாகி நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொய்வில்லாமல் யுத்தம் நடக்கிறது எல்லாம் அத்தனை அஸ்திரங்களும் இவர் சொல்லிக் கொடுத்தது அவர் அதை பிரயோகம் பண்ணுறார் அப்படி ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்தது அப்படி முதல் நாள் ராத்திரி லேசா பலஹீனம் வந்தது பீஷ்மாச்சாரியாளுக்கு என்ன ஓங்கி அடிச்சுட்டார் அவர் குரு அடித்த உடனே லேசா அப்படி கீழே விழத்துக்கு சாயற பொழுது பின்பக்கத்திலேருந்து யாரோ தாங்குதலாக பிடிச்சி தூக்கினான் மேற்கொண்டு யுத்தம் நடந்து அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சது மறுநாளைக்கு யுத்தம் ஆரம்பமாகுது மறுநாளைக்கு யுத்தம் பண்ணி அந்த யுத்தம் முடிகிற தருவாயில் பீஷ்மாச்சாரியால் ஓங்கி அடித்தார் வாத்தியார் அவர் லேசாக தடுமாறி போனார் அப்போது மேற்கொண்டு யுத்தம் பண்ணுவோம்னு அன்னைக்கு அதோடு முடிஞ்சது மறுநாளைக்கும் அதே போல் யுத்தம் நடந்தது அதே போல் பலமாக பீஷ்மாச்சாரியால் அடித்தார் கொஞ்சம் வேகமாக பரஷுராமர் அடித்து கீழே சாயிற பொழுது அதே போல் யாரோ தாழ்ந்துதலாக பிடிச்சி தூக்கினா அப்படி யுத்தம் முடிஞ்சுது அப்படி ராத்திரி படுத்துட்டு இருக்கிற பொழுது பீஷ்மாச்சாரியால் நாம் யுத்தம் பண்ணி கீழே சாய வர்ற பொழுது யாரோ நம்மளை தாங்கி பிடிக்கிறா போல் இருக்குது அது யாருன்னு பார்க்கணும்னு நினச்சார் பீஷ்மாச்சாரியால் கீழே விழ வர்ற பொழுது கீழே விழுந்துவிட்டால் அந்த யுத்தம் முடிஞ்சு போயிடும் இவர் தோத்ததாக ஆயிடும் ஆனால் இவர் தோற்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் யாரோ நம்ம தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா யாருன்னு பார்க்கணும்னு நினைச்சார் மறுநாளைக்கு யுத்தம் ஆரம்பமாச்சு அதே போல கொஞ்சம் விட்டு கொடுத்து யுத்தம் பண்ணுறார் பீஷ்மாச்சாரியார் அப்போது அதே போல் அவர் பானப்பிரயோகம் பண்ணினார் பரஷுராமர் அப்போது கீழே விழ போகிற பொழுது சட்டுன்னு யாரோ பின்பக்கம் கையை பிடிச்சி தூக்கிற பொழுது சட்டுன்னு கையை பிடிச்சிவிட்டார் பீஷ்மாச்சாரியார் பின்பக்கம் வந்த கையை சட்டுன்னு பிடிச்சி முன்பக்கமாக இழுத்து பார்த்தால் சந்தனும் அப்பா வந்திருக்க நீங்கள் ஏன் என்னை பிடிச்சல் அப்போது சந்தனு சொன்னார் இந்த சரீரத்தை கொடுத்தவன் தகப்பனாரான நான் தானே பித்திருக்கள் தானே உனக்கு இந்த தேகத்தை கொடுக்குறா இந்த தேகம் கீழே விழுப்படாது இந்த தேகத்திலேருந்து ரத்தம் வரப்படாதுன்னு நினைக்கிறவா பித்திருக்கள் ஆகையினாலே நீ கீழே விழுப்படாது ஏன்னா பித்தர்க்களுடைய அனுகிரகத்தை நீ பூர்ணமாக அடைஞ்சவன் ஆகையினாலே நான் உன்னை வந்து தாங்கிறேன்னு சந்தனோ அந்த பிறகு அந்த யுத்தம் நடந்து பீஷ்மாச்சாரியாளுக்கே ஜெயம்னு தீர்மானம் பண்ணிவிட்டார் பரஷுராம் அப்படி முடிஞ்சது அந்த யுத்தம் பிறகு அந்த பொண்ணு நினைச்ச காரியம் நடக்கலைன்னு அந்த கோபம் அவளுக்கு க்ஷத்திரிய ஸ்திரீ அந்த கோபத்தோடு கூட அவள் தபஸ் பண்ணுறாள் உக்ரமான தபஸ் பண்ணுறா தபஸ் பண்ணி சுப்பிரமணிய சுவாமிய நோக்கி தபஸ் பண்ணுறான் சுப்பிரமணிய சுவாமி வந்து எதுக்குரிய தபஸ் பண்ணுறே என்ன வேணும்னு பீஷ்மாச்சாரியால் ஸ்திரீயான என்னை அவமானப்படுத்திவிட்டார் அவர் வதம் ஆகணும் வந்து அவரை வதம் பண்ணணும்னு கேட்டா அப்போ அவர் ஒரு மாலையை கொடுத்தார் அவள்கிட்ட மாலையை கொடுத்து இந்த மாலையை யார் போட்டுக்கிறாரோ அவனால் பீஷ்மர் வதம் பண்ணப்படுவார்னு அனுகிரகம் பண்ணினார் அவள் கோபத்தோடு கூட நேராக வந்து பீஷ்மாச்சாரியாவை பார்த்து நீ கண்டிப்பாக யுத்தத்தில் தான் நீ வதமாக போகிறேன்னு அவளை பார்த்து ஷாபம் கொடுத்தார் பீஷ்மாச்சாரியாவை பார்த்து கொடுத்துட்டும் அந்த மாலையை எடுத்துன்னு போய் பாஞ்சால தேசத்து ராஜாவான துருபதன் அவனுடைய அரண்மனை வாசலில் கொண்டு போய் மாட்டிவிட்டா அந்த மாலை யார் இந்த மாலையை போட்டுக்கிறானோ அவன் தான் பீஷ்மாச்சாரியாவை வதம் பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டான் ஏன்னா பீஷ்மருங்கிறவர் பெரிய வீரர் அவ்வளோ பெரிய வீரனை அடித்த பெருமை ஒரு ராஜாக்கு இருக்குன்னா யாராவது விடுவாளா அப்படின்னு அவ கொண்டு வந்து அந்த மாலையை பார்த்தா அத்தனை பேருக்கும் பயம் ஏன்னா பீஷ்மாச்சாரியாருடைய விரோதத்துக்கு நாம் ஆளாக வேண்டி இந்த மாலையை யார் போட்டுண்டான்னு கேட்பார் பீஷ்மர் போட்டுண்டவன் தெரிஞ்சதுன்னா அவன் மேலே விரோதம் வரும்னு எல்லோரும் பயந்து பயந்து போகிறான் அந்த மாலைக்கு பக்கத்துலையே உத்தரவு போகலை திரபதனுடைய அரண்மனைக்கே எல்லோரும் வர்றதை குறைச்சு நிட்ட அப்படி ஆகிடுச்சு அது எப்படி முடிஞ்சதுன்னா அந்த த்ர்பத தேசத்து ராஜாவுனுடைய பொண்ணு சிகண்டினி அவ குழந்த ஏதோ மாலை மாட்டியிருக்கேன்னு எடுத்து அவள் எடுத்து மாற்றி நுட்டாது அவளை எடுத்து மாட்டிண்டு பிறகு அவர் வதம் பண்ணப்பட்டார்னு இந்த சரித்திரம் அப்படி பூர்த்தி ஆறுது என்ன தகப்பனார் பயந்து அந்த பொண்ணும் போட்டுனுட்டா மாலையை ரொம்ப பயந்து போயிட்டான் பயந்து போய் அந்த பொண்ணை கைவிட்டுவிட்டான் அந்த பொண்ணை அனுப்பிவிட்டான் இருந்தாலும் அந்த வரம் வீணாக போகாதுன்னு யுத்தத்தில் அடிபட்டார் பீஷ்மாச்சாரியார் அப்படி பீஷ்மாச்சாரியாளுக்கு இந்த பித்திருக்களுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருந்தது பீஷ்மாச்சாரியால் ஒரு தடவை ஸ்ராத்தம் பண்ணுறார் தகப்பனாக இருக்குது அப்படி ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது ரொம்ப ஸ்ரத்தையாக ஸ்ராத்தம் பண்ணுவார் பீஷ்மாச்சாரியார் அப்படி ரெண்டு மகர்ஷிகளை வரித்து ஸ்ராத்தம் பண்ணுறார் அப்படி ஸ்ராத்தம் பண்ணி பிண்டப்பிரதானம் வருது அந்த பிண்டப்பிரதானம் பண்ணுற பொழுது சுட சுட கையில் அந்த அன்னத்தை எடுத்து அந்த மந்திரம் சொல்லி கீழே வைக்கிற வைக்க போகிற அந்த பிராமணா சாப்பிட்ட பிறகு வாயச பிண்டம்னு ஒன்றும் காக்காக்கே காக்காயை உத்தேசித்து ஒரு பிண்ட பிரதானம் பண்ணுறது அந்த பிண்டத்தை காக்காக்கு கொண்டு வைக்கிறது அந்த பிண்டப்பிரதானம் பண்ணுறத்துக்கு சுட சுட கையில் ஆவி பறக்க பிண்டத்தை கையில் வச்சுட்டு அந்த மந்த்ரத்தை ஆரம்பிக்கிற அங்கே பார்த்தால் கீழே தர்பம் போட்டு எள்ளும் ஜமும் விட்டுருக்கு பிண்டத்தை வைக்க போகிற பொழுது ஒரு கை வந்திருக்கு வலது கை அது தர்ப்பமேல அப்போது யாருன்னு கேட்டார் பீஷ்மர் நான் தான் சந்தனும் வந்திருக்கேன்னு பித்திருக்கள் நேராக வரா பீஷ்மர் பண்ணுற சாதத்துக்கு இதுதான் சாதம் பண்ணுற பொழுது பித்திருக்கள் நேராக வராங்கிறதுக்கு உதாரணம் பார்க்குறோம் என் நேராக நீ கீழே வைக்க வேண்டாம் என்னுடைய கையிலேயே நீ கொடுக்கலாம் நான் நேராவே வந்திருக்கேன் நீ என்னுடைய கையிலேயே வெய்யின் நான் வைக்க மாட்டேன்னு அவர் பீஷ்மாச்சாரியா உன் கையில் வைக்க நீ கையை எடுத்துண்டால்தான் நான் பிண்ட பிரதானம் பண்ணுவேங்கிறார் கொதிக்கிறது அன்னம் வலது கையில் அந்த சூட்டை பொறுத்துண்டு நீ கையை எடுத்தால்தான் நான் இந்த பிண்டத்தை கீழே வைப்பேங்கிறார் பீஷ்மர் இல்லைப்பா நானே நேராக வந்திருக்கேன் திருப்தியாக இருக்கேன் நீ என் கையில் வெய்யி நான் அதை எடுத்து சாப்பிட்றேன்னு நான் கையில் வைக்க மாட்டேன் நீ கையை எடுத்தாதான் வைப்பேங்கிறார் பீஷ்மர் கடைசி வரைக்கும் கையை எடுக்கலை என்ன பண்ணினார் இடதுகையினால் அந்த கையை தட்டி விட்டுட்டு கீழே வச்சுட்டார் பிண்டத்தை வச்ச உடனே ஹாஹா ஹாகான்னு சத்தம் ஏன் அவர் கையை தட்டிட்டு கீழே பிண்டத்தை வச்சார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்